رضی உங்கள் வீடுகளிலும் தொழுகைகளில் ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வீடுகளை தொழுகை இல்லாத கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி சல்லு அலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்கு மூன்று இரண்டு